ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா நமூத்தி கௌன்ய பிரகிம் யா கல் புனிஸ்தல் விசான் ஸ்ரீஷ்ணர் ஈஸ்வரஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இதைத்தான் விஜானத்தோடு கூடின ஞானத்தை உபதேசம் பண்ணுறேன்னு பிரதிஜ பண்ணபடி ஈஸ்வரஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் ஹே கௌந்தேய அர்ஜுனா சர்வபூதானி மாமிக்காம்பிரிருத்தி கல்பக்ஷயே யாந்தி அனைத்து படைப்பும் படைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அதாவது உயிர் உள்ள உணர்ச்சியுள்ள வஸ்துக்களும் உயிரற்ற உணர்ச்சியற்ற வஸ்துக்களும் என்னை சார்ந்திருக்கிற மாயையில்தான் ஊழிக்காலம் அதாவது இந்த படைப்பெல்லாம் ஒடுங்குற போது எப்படி ஒரு தனி உயிர் தன்னுடைய உடலில் வாழும் பொழுது உறங்குகிறதோ அப்படி எல்லாம் சமஷ்டியாக கல்பக்ஷயன்னா அந்த கல்ப காலம் பிரளய காலத்தில் எல்லாம் ஒடுங்குகின்ற காலத்தில் மாமிக்காம் பிரகிருத்திம் என்னை சார்ந்திருக்கிற மாயா சக்தியில் ஒடுங்குகின்றன யாந்தி சர்வபூதானி பிரகிரும் யாந்தி மாமிக்காம் பிரகிருதிங்கிற என்னை தவிர எனக்கு அந்நியமாக பிரகிருத்தியால் எதையும் சிருஷ்டி பண்ண முடியாது எங்கிட்ட தான் வரணும் அதே மாதிரி புனக மறுபடியும் தானி அவைகளெல்லாம் கல்பாதவ் கல்பாதவுன்னா படைப்பு காலத்தில் சிருஷ்டி காலத்தில் அகம் விசிறாமி மறுபடியும் வெளிப்படுத்துகிறேன் இதுக்கெல்லாம் நம்ம உறக்கத்தைத்தான் உதாரணமாக எடுத்துக்கணும் எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் உலகம் படைப்பு உலகத்துக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு எல்லாம் ஒடுங்குகின்றதோ அதை படைப்பு விழிப்பு காலத்தில் எப்படி எல்லாம் வெளிப்படுகின்றனவோ அப்படி இது வந்து ஒரு மைக்ரோ லெவல் அது மேக்ரோ லெவலில் நடக்கக்கூடியத சொல்கிற அதாவது தனி மனித அளவில் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி பொது உலக கோணத்தில் படைப்பினுடைய கோணத்தில் பார்த்தாலும் அது ஒடுங்குகிறது வெளிப்படுகிறது அதாவது உணர்வை சார்ந்து மாயாசக்தி படைப்பை வெளிப்படுத்துகிறது உணர்வை சார்ந்து மாயாசக்தியானது படைப்பை எல்லாம் உள்வாங்கிக்கிறது தூய உணர்வு படைப்புக்கு நேரடியாக காரணம் அல்ல அந்த மாயாசக்தியில் வெளிப்படுகிற நிழல் உணர்வு தான் படைப்புக்கு காரணம் என்று அத்வைத சித்தாந்தத்தில் உபதேசம் பண்ணுகிறோம் ஆகவே மாயாசக்தியானது நிஜ உணர்விலிருந்து நிழல் உணர்வை இரவல் வாங்கி கொண்டு தன்னுடைய ஜடசக்தியாய் இருந்தாலும் அந்த படைக்கக்கூடிய ஆற்றலை அது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி படைத்ததாக மாறுகிறது ஆகவே இந்த ஸ்லோகத்தில் பகவான் நானும் மாயையும் சேர்ந்துதான் இந்த சிருஷ்டிக்கு காரணம் நானும் மாயையும் சேர்ந்துதான் இந்த லயத்துக்கும் காரணம் எங்க ரெண்டு பேரையும் சேர்க்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது ஆக பரம்பொருள் என்பது வேறு மாயாசக்தி மாயாசக்தியில் தோன்றும் நிழல் உணர்வு இந்த மாயாசக்தியும் நிழலுணர்வும் சேர்ந்துதான் இந்த சிருஷ்டிக்கு காரணம் மாயாசக்தியில் இருக்கும் நிழல் உணர்வுக்குத்தான் ஈஸ்வரன் என்று அத்வைத சித்தாந்தத்தில் சொல்லப்படுவார் ஆகவே ஈஸ்வரன் இல்லாமல் மாயை சிருஷ்டி பண்ண முடியாது மாய இல்லாமல் நிழல் உணர்வும் சிருஷ்டி பண்ண முடியாது நிழலுணர்வே வராது கேவல நிஜ உணர்வு படைக்காது ஆக இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இதுதான் விஜான சகித ஞானம் இப்போ நமக்கு என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இந்த படைப்பு கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அனுபவப்பூர்வமாக இருக்கிற படைப்பு அந்த படைப்புக்கு காரணமாக இருக்கிற மாயை அந்த மாயை செயல்படுறதுக்கு காரணமான நிழல் உணர்வு இவைகளெல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய நிஜ உணர்வு ஆக தூய உணர்வு மாயை மாயையில் தோன்றும் நிழல் உணர்வு மாயையிலிருந்து வெளிப்படும் படைப்பு இந்த படைப்பு வெளிப்படவும் ஒடுங்கவும் செய்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் பகவான் விஜய் சகித ஞானம் என்றும் ராஜவித்யா என்றும் இது ராஜகுஹ்யம் என்றும் உத்தமம் பவித்ரம் என்றும் முதலிலே சொன்னார் இன்னும் மூன்று ஸ்லோகங்கள் பத்தாவது ஸ்லோகங்கள் வரை இந்த கருத்துக்கள் விளக்கப்பட இருக்கின்றன தொடர்ந்து நாம் கற்போம் சர்வபூதான பிரகிரும் யாந்தி காம்